தகுந்த ஆசிரியரிடம் சென்று தத்துவ ஞானத்தை தத்துவ சாஸ்திரங்களின் வாயிலாக ஆராய்ந்து ஐயங்களை நீக்கி தெளிவு பெறுதல் சந்யாச ஆசிரமம் ஞானயோக சாதனம் ஸ்ரவண மனநிதியாசன ரூபமாகிய ஞானயோக சாதனத்தை மேற்கொள்ளுதல் அதன் வாயிலாக தன்னைப் பற்றிய உண்மையையும் தன்னால் அனுபவிக்கப்படும் புத்தி முதலான பிரபஞ்சத்தின் உண்மைத்தன்மையை உணர்தல் மெய்யுணர்வதன் வாயிலாக பொய்யுணர்வின் தன்மையையும் அறிந்து பொய்யுணர்வை நீக்குதல் மெய்யுணர்விலேயே நிறைத்திருத்தல் வேற்றுமை என்பது மாயத்தோற்றம் அத்வைத பிரம்மைவ சத்யம் ஜெகத் மிச்சியா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 இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அனைத்தும் கற்பனையே மாபெரும் கனவே மாயத் தோற்றமே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அனைத்திலும் வியாபித்திருக்கும் அத்வைத தத்துவத்தையே எண்ணங்கள் வியாபிக்க பேதங்களுக்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவத்தை கொடுத்து உழல வேண்டியதில்லை அகண்டாகாரிருத்தி உள்ளத்தில் அதிகரிக்கட்டும் வியாவகார்கேத விற்த்திகள் நன்கு குறையட்டும் அவ்வகார அத்வைத விறத்தி அத்வைத அபேத அகண்டாக்கார விற்பி உள்ளத்தில் ஓங்கட்டும் அத்வைதானம்வைத அனுபவத்தை மறக்கட்டும் அத்வைதான அநுபவத்தை அழிக்க மறைக்கட்டும் அத்வைத ஞானம் உள்ளத்தில் மேலோங்கி இருக்கட்டும் சர்வம் பிரம்மமயம் சர்வம் சிவமயம் சர்வம் ஆனந்தமயம் சர்வம் சண்மயம் சர்வம் சின்மயம் சர்வம் சச்சிதானந்தமயம் நானெனும் பொய்யை நடத்துவோன் நான்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 உடலுக்கும் உள்ளத்திற்கும் வேறானவனாய் இருந்துகொண்டு எல்லா உடல்களுக்கும் உள்ளங்களுக்கும் வேறானவனாக இருந்துகொண்டு அனைத்து உடல்களையும் அனைத்துப் பொருள்களையும் வியாபித்து அவைகளுக்கு என் இருப்பை வழங்குகிறேன் உடல் உள்ளம் இவற்றின் வரையறைகளால் நான் வரையறுக்கப்படுவதில்லை அகம் சர்வதத்தக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 உணர்விலேயே நிலைத்திருப்பேனா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமேவசிஷ் நிறைவே உண்மை குறைவு கற்பனை நிறைவே உண்மை பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தம் சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வம் ஒன்றாகி ஆனந்த உருவாகி எங்கும் நிறைகின்ற பரம்பொருள் அண்டபகிரண்டமமும் அடங்க உரு நிறைவாகி ஆனந்தமான பரமே அகம் பிரம்மாஸ் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் பரிபூர்ணம் பிரம்மானந்தம் முன்னிலை ஏதும் இல்லாத சுகம் மௌனம் பராசாந்தி சித்தம் மெளனம் செயல் வாக்கு எல்லாம் மெளனம் சுத்த மெளனம் என்பால் தோன்றின் பராபரம் சுத்த மெளனம் சுத்த மெளனம் பூர்ணமி தம்பூர்ணாப்பூர்ணமுதட்சியூர்ணூமாஜ பூர்ணமேவிஷா ஹரி ஓமீகி